என்னை நுழைய செய்கின்ற நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கி விடுகின்ற ஒரு செயலை கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டார் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் நீர் அல்லாகவை வணங்குவீராக எதையும் அவனுக்கு இணை வைக்காதீர் தொழுகையை பேணுவீராக ஜகாத் கொடுப்பீராக உறவினரை இணைந்து வாழ்வீராக என்று கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று மூன்று